வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் மதுரையில் இன்று நடைபெறவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மதுரை வருகிறார் கோரிக்கையை ஏற்க முடியாது உடனே பணிக்கு திரும்பாவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை பாயும் என தமிழக பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனினும் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் எனவும் அரசின் அறிவிப்பு இதுகுறித்து விரைவில் வெளியாகும் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் எதிர்கால நீர் தேவியை கருத்தில் கொண்டு மாணவர்கள் மரங்களை நட வேண்டும் மரம் நடும் மாணவர்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்க தமிழக பள்ளி கல்வித்துறை பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார் முல்லை பெரியாறு அணை பலமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் சிலை திறப்புக்கு பிறகு அடுத்ததாக கலைஞரின் குருகுலமான தந்தை பெரியாரின் ஈரோடு மண்ணில் கலைஞரின் முழு உருவ சிலை திறப்பு விழா வரும் முப்பதாம் தேதி நடக்கிறது அரிய கடல்வாழ் உயிரினங்களின் உயிர்கோள காப்பகமாகவும் தேசிய கடல் பூங்காவாகவும் உள்ள குறுசடை தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் பாலிதீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட கழிவுகளை அகற்றி கல்லூரி மாணவர்கள் சமூக பணியில் ஈடுபட்டனர் சென்னை குடிநீர் ஏரிகளில் ஒரு மாத தண்ணீரே உள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரைக்கு வருவது அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இந்திய செய்திகள் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு பாரத ரத்னா விருது அளிக்கப்படுவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவிார் மேலும்மூக சேவகர் நானாஜி தேஷ்முக் கவிஞர் பூபென் ஹசாரிகா ஆகியோருக்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எழுபதாவது குடியரசு தினம் நேற்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது டெல்லி ராஜபாதையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் இந்நிகழ்ச்சியில் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராம்போசா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு லடாக் பகுதியில் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையினர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர் மேகை தாட்டு அணை கட்டும் வழக்கில் கர்நாடக மாநில அரசு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள குழு மணாலி அருகே பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தற்போது தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நூற்றி பனிரண்டு பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்ம விபூஷன் வழங்கப்படுகின்றன குடியரசு தின விழாவை சீர்குலைக்க முயன்றதாக காஷ்மீரில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அயல்நாட்டுச் செய்திகள் வங்காள லாரி ஒன்று கவிழ்ந்த விபத்தில் பதிமூன்று தொழிலாளர்கள் பலியானார்கள் ஆஸ்திரேலியாவில் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் வாட்டி வரும் நிலையில் மின்சாரமும் தடைபட்டதால் விக்டோரியாவில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் புழுக்கத்தில் தவிக்க நேரிட்டது மெக்சிகோ நாட்டில் எண்ணெய்குழாய் வெடித்து தீப்பிடித்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை நூற்றி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்தியா மட்டுமின்றி மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகத்திலும் எழுபதாவது குடியரசு தின குடியேற்ற விழா நேற்று கொண்டாடப்பட்டது அமெரிக்க அரசு வரலாற்றில் நீண்ட நாட்களாக தொடர்ந்த அரசு பணி முடக்கத்துக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பொருளாதார மற்றும் நுகர்வோர் கொள்கை தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார் வணிகச் செய்திகள் இந்திய தபால் துறை வங்கி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கிளைகளை நாடு முழுவதும் தொடங்கி செயல்படுத்தி வருகிறது என்று மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் இந்திய முதலீட்டாளர்கள் துபாயில் தொழில் தொடங்க முதல் முதலாக அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் தொழில் முனைவோர் அமைப்பு தெரிவித்துள்ளது குடியரசு தினத்தையொட்டி நேற்று தொடங்கி மூன்று நாட்கள் சலுகை விலையில் விமான டிக்கெட் விற்பனையை ஏர் இந்தியா விமான நிறுவனம் தொடங்கியுள்ளது உலகின் சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது என சிங்கப்பூர் அமைச்சர் கன் கிம் யாங் புகழாரம் சூட்டியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் பிற நாடுகள் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் சாய்னா நேவால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் குல்தீப் யாதவ் மற்றும் யஷ்வேந்திர சாகல் ஆகியோரின் மாயாஜால சுழல் பந்து வீச்சால் மவுண்ட் மவுன்கினியில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணியை இந்திய அணி தொன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜப்பான் வீராங்கனை ஒசாக்கா சாம்பியன் பட்டம் வென்றார் இறுதிப் போட்டியில் செக் குடியரசின் குவிட்டோவாவை அவர் ஏழுக்கு ஆறு ஐந்துக்கு ஏழு ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற ரன்களை வெஸ்ட் இண்டீஸ் அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது இரட்டை சதமும் டவுரிச் சதமும் அடித்தனர் முன்னூற்றி ரன்கள் அடித்தும் அதிர்ஷ்டமில்லாமல் டி எல் முறையில் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தோல்வியை தழுவியது திரைச்செய்திகள் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் திரைக்கு வர இருக்கும் கண்ணி கலைமானே படத்தின் பாடல்கள் வெளியாகி இணையத்தில் வைரல் வருகிறது தன்னுடைய ஆல்பம் மூலம் வெற்றி மேல் வெற்றி பெற்று இளைஞர்களின் அடையாளமாக திகழ்கிறார் ஹிப் ஹாப் அந்த வரிசையில் சமீபத்தில் வெளியான நட்பே துணை படத்தில் கேரளா சாங் பாடல் மாபெரும் வெற்றியடைந்தது தற்போது அப்படத்தின் இரண்டாவது பாடலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் பாடகியாகி இருந்தவர் தற்போது இயக்குநராக இருப்பவர் அனிதா உதீப் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு குளிர் நூறு டிகிரி என்ற படத்தை இயக்கினார் தற்போது தொன்னூறு எம் எல் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இதில் ஓவியா புதுமுகங்கள் பொட்டு லக்ஷ்மி மாசு சங்கர் ஸ்ரீ கோபிகா மோனிசா ஆகியோர் நடிக்கின்றனர் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்